அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா தன்னிடத்தே உள்ள குறைகளை போக்கி தகுந்த இடத்தில் செயலை மேற்கொள்வாராயின் அந்த செயலை செய்து முடிப்பதற்கு துணிவு ஒன்றே போதும் வேறு துணை வேண்டியதில்லை தன்னிடத்தே உள்ள குறைபாடுகளை விலக்கிக் கொண்டு தகுதியான இடத்தில் துணிவுடன் செயலை தொடங்கினால் எந்த செயலையும் செய்து வெற்றி காணலாம் இடம் படையாகவும் அஞ்சாமை துணையாகவும் சிந்திக்கும்படி இங்கே உபதேசிக்கிறார் அஜன் என்பவர் சூரிய குல திலக்கரான ரகுவின் மகன் தசரதனுடைய உயிர் தந்தை அஜனுடைய அப்பா தசரதன் இவர் விதர்ப தேசத்து வேந்தருடைய மகளாகிய இந்துமதியோட ஸ்வயரத்துக்கு போனார் ரொம்ப சிறந்த வீரனாகிய அஜனை கண்ட இந்துமதி அவருக்கே மாலையிட்டாள் இதனை பார்த்து பொறுக்க மாட்டாத பிற அரசர்கள் அஜன் மீது போர் தொடுத்தார்கள் அவர் ஒருவராக நின்று அவர்கள் அனைவரையும் வெற்றி கண்டார் உரிய இடம் வாய்த்ததால் ஒருவனாக நின்று அஞ்சாமல் வென்றான் என்று பிற அரசர்கள் புலம்பி பின்வாங்கி சென்றார்கள் என்று ரகுவம்ச காவியத்திலே இந்த ஒரு நிகழ்வு அற்புதமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் எஞ்சாமை தலைவனாக இருப்பவன் பகைவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறான் அப்படிங்கிறத ஒன்று கூட விடாமல் எண்ணி சிந்தித்து இடத்தால் தகுந்த இடத்தோடு செய்யின் பொருத்தமாக செய்தால் அஞ்சாமை அல்லாமல் தன்னுடைய அஞ்சாமையை தவிர அதாவது அச்சமின்மையைத் தவிர துணை வேறொரு துணை வேண்டா தேவையில்லை தலைவன் ஒருவன் பகைவன் தொழில் செய்யும் முறைகள் செயல் முறைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் குறைவுபடாமல் சிந்தித்து பார்த்து தகுந்த இடத்தோடு பொருத்தமாக செயலை செய்தால் அந்த இடத்திலே அவனுக்கு அஞ்சாமையை தவிர துணிவை தவிர அச்சமின்மையை தவிர வேறொரு துணை தேவையில்லை என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு இரண்டு